நட்டினை நேர்களுக்கு வணக்கம் தினமொரு துளிக்காக சென்னையிலிருந்து உங்கள் அன்பால மேலு நம்ம பிரிஞ்சி இலையத்துக்கு அடங்கியிருக்கு நமக்கு அதிக தலைவரி இருந்துச்சுன்னா பிரிஞ்சி இலை எடுத்து இஞ்சி சாறோட கலந்து நல்லா பற்றாட்டம் அரைச்சிட்டு அது வந்து பற்றா நம்ம நெத்தில பூசிட்டு வந்தோம்னா தலைவலி பறந்துடும் இதுக்காக நம்ம தைலத்தை தேடிக்கிட்டு போக வேண்டாம் அடுத்து பாத்தீங்கன்னா முகப்பரு பிம்பிள்ஸ் வந்து பெரிய கட்டியா சீடோட இருக்கு அப்படின்னா அத வந்து இந்த பிரிஞ்சி இலை இருக்கு இல்லையா கூட பன்னீர் கலந்து நல்லா அரைச்சிட்டு அத முகப்பரு மேல போட்டுட்டு வந்தோம்னா ஒரு நாலஞ்சு நாள்ல இந்த பிம்பிள்ஸ் மறைஞ்சிடும் அப்புறம் பார்த்தீங்கன்னா அதிடீம் குளிர் காய்ச்சல் சளி இருமல் தொண்டை வந்துடுச்சு அப்படின்னா பிரிஞ்சு இலை ரெண்டு எடுத்துக்கலாம் சுக்கு ரெண்டு கிராம் அதிமதம் ஒரு துண்டு கண்டன் திப்பிலி ஒரு ஒரு குச்சி சின்ன குச்சி எடுத்துக்கலாம் மிளகு கால் தேக்கரண்டி சீரகம் கால் தேக்கரண்டி அதி இதெல்லாத்தையும் போட்டு நம்ம பவுடரை அரைச்சிக்கணும் அரைச்சிட்டு இதுல அமுக்காய் கிழங்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அரை தேக்கரண்டி அதெல்லாம் கலந்துக்கலாம் கலந்துட்டு அது கூட தண்ணி இரநூறு எம்எல் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுவோம் நல்லா கொதித்ததும் அதில் பனை வெள்ளம் போட்டு நல்லா கலந்துட்டு வடிகட்டி இதை வந்து காலை முப்பது எம்எல் இரவு முப்பது எம்எல் இது குடித்து வந்தாங்கன்னா அந்த குளிர் காய்ச்சல் சளி இரமல் தொண்டை வலி இதெல்லாம் நீங்கிடும் நரம்பு தளர்ச்சி சிலருக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது போக்குறதுக்கு இரநூறு எம்எல் பால் எடுத்து காய்ச்சணும் அதில் லேசாக காயும்போதே நம்ம ஒரு பிரிஞ்சிலேயே பொடியாக கட் பண்ணி அதில் போட்டு போட்டுட்டு செம்பருத்தி அரை தே கரண்டி கலந்துக்கலாம் பூனை காளி விதைப்படி அதுவும் அரை தே கரண்டி கலந்துக்கலாம் ஓரித தாமரை பூ பொடி கால் தேக்கரண்டி அது கலந்துட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை இறக்கிட்டு அது கொஞ்சம் ஆறினதும் அதுல பனை சேர்த்து நல்லா கலந்து இதை வந்து வடிகட்டி இதை குடிச்சு வந்தோம்னா இரவு நாப்பத்தெட்டு நாள் தொடர்ந்து குடிச்சு வந்தாங்கன்னா இந்த நறும தளர்ச்சி நோய் அது மட்டும் இல்ல உயிரணுக்கள் கம்மியா இருக்கவங்க கூட இத குடிக்கலாம் இத வந்து காலையில காஃபி டீக்கு பதிலாக கூட இதை நம்ம பருகிட்டு வரலாம் உடல் மெலிஞ்சவங்களும் இதை பருகலாம் உடல் ஆரோக்கியத்தை கொடுக்க கூடியது என்ன நண்பர்களே பிரிஞ்சி சில மருத்துவ பலன்களை தெரிஞ்சுக்கிட்டீங்களா உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம்